நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி நாற்றிணையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலுமையிலு நேற்றை கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலக தற்கொலை தடுப்பு நாள் செப்டம்பர் பத்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு ஸ்வச் தஹாய் சேவா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதின் கற்பொருள் பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை மூன்று தேசிய விலங்கு நோய் கட்டுப்பாட்டு திட்டம் பிரதமரால் மதுராவில் தொடங்கப்பட்டது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று கிசான் மந்தன் யோஜனா பிரதமரால் எங்கு தொடங்கப்பட்டது இரண்டு தேவலோனிக்கு சர்வதேச கண்காட்சி எந்த நாட்டில் நடைபெற்றது மூன்று மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் தொடர்பான ஐநா குழுவின் இருபத்தி அமர்வு எங்கு நடைபெற்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி